ீகோ மானமனோ தேவந்தே கஜரானூயம் விபுதைகை சேவசிபிரமூரீஸ் ஸ்ரீதிமூர் சுசிகேந்திரம்யூத்திரம் ஷீஷங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மாதுச்சமேவ மேவிரவிணம் லேவம் மமேவ் ப்ரமவிதையோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபியோபரப்பிரோமஸ்மி ஓ தப்போ கஷீணா முமுபோதோ விதீய பன்னெண்டாவது பஞ்சீத்தூத்த संभवं कर्म कर्म शरीरं भोगायतनमुच्यते, மசரீரோத பஞ்சிராணமனோந்திரியீகூம் ங்கம்ோசனவிதாச்சனமார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 பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிற இன்பத் துன்பங்கள் இன்பம் துன்பம்ங்கிறது சாமான்யம் ஆனால் ஒரு இன்பத்துக்கு காரணம் வேறையா இருக்கு ஒரு துன்பத்துக்கு காரணம் வேறையா இருக்கு குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டு கிடைக்காத துன்பத்துக்கு காரணமாக இருக்கலாம் அதே இது ஒரு பெரியவனுக்கு பதவி கிடைக்காம துக்கத்துக்கு காரணமாக இருக்கலாம் சாக்லேட்டு கிடைக்காத துக்கமும் பதவி கிடைக்காத துக்கமும் ஒன்றா வேறையா துக்கம் ஒன்றேன்னா சாக்லேட்டு கிடைக்கலங்கிற துக்கமும் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது அதாவது பாட்டு விவேக சிந்தாமணி அது ஒரு புஸ்தத்தில் இருக்கு அதாவது காலுக்கு செருப்பு இல்லைங்கிறவனுக்கும் கூழுக்கு உப்பு இல்லைங்கிறவனுக்கும்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 இந்த வாழ்க்கையில் ஆத்மா பேரில் எல்லாத்தையும் கற்பனை பண்ணி வச்சிருக்கான் ஆத்மா நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்தமாக இருக்குது அது தெரியாமல் கற்பனையவே உண்மையு நம்பி உண்மையை அறியாதவனாக இருக்கிறான் இதுலேயும் பஞ்சதிலையும் இதே டாபிக் தான் வந்திருக்கு இங்கேயும் இதே தான் விஷயம் இப்போ இருக்குது இதெல்லாம் பார்த்தோம் ஆக அதாவது ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவில் எப்படி அத்தியாசங்கள் ஏற்படுகின்றனங்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கு கற்பனைகள் எப்படி ஏற்படுகின்றன அப்படிங்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கு அதனுடைய வர்ணனை பதினாலாவது ஸ்லோகம் வரைக்கும் தொடருகிறது கடைசியாக பார்த்தது ஸ்தூல சரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன சூக்மசரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன காரண சரீரத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்த்துருக்கோம் கடைசியா ஸ்தூல ஷரீரத்தினுடைய ஸ்வரூபம் பஞ்ச மகாபூதங்களால் ஆனது மெட்டீரியல் காசு என்னது பஞ்சீகர்த்த பஞ்ச மகாபூதம் அப்புறம் விசேஷமான காரணம் என்ன கர்மா தான் இந்த சரீரத்துக்கு காரணம் பஞ்ச ஒரு ஒருத்தர் ஷரீரமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் கர்மா காரணம் அப்புறம் இந்த ஷரீரம் எதுக்கு இருக்குன்னா இந்த ஜீவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஸ்தலமாக இருக்கிறது இருப்பிடமாக இருக்கிறது ஆக பஞ்சீகிருத்த மகாபூத சம்பவம் ஷரீரம் கர்ம சஞ்சித்தம் ஷரீரம் சுகதுக்காம் போகாயத்தன ஷரீரம்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 பஞ்சதசீலையும் இதே ஸ்லோகத்திலாம் நிற்கிறோம் நாம மூலாவித்யே தி கம்யத்தே அப்படிங்கிற ஸ்லோகத்தோடு நிறுத்தி இருக்கோம் நம்ம பஞ்சதீல அநாதி அனாதினா தொடக்கம் தெரியாது எப்ப இருந்து இருக்குன்னு தெரியாது அவித்யா அஜானம் அனிர்வாட்சியா இதை விளக்கி சொல்லவே முடியாது இது விளக்கி சொல்ல முடியாது என்ன விச்சாரம் பண்ணினா இல்லாமல் போகிறது விசாரம் பண்ணாத வரைக்கும் இருக்கிறதாக இருக்கிறது சென்ற வகுப்புலேயே இதை நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு இது என்னன்னா பிரளயத்தில் இது ஒடுங்கும் அடுத்த சிருஷ்டியில் திரும்ப வந்துடும் ஆனால் ஒருத்தன் ஞானம் பெற்று விதேக முக்தி அடையாத வரைக்கும் காரண சரீரம் அழியாது ஆக காரணோபாதி மோட்சம் வேணும்னா சரீரம் இருக்கக்கூடாது அது ஒரு தேரி சரீரம் இல்லை ஸ்தூல சரீரம் இருக்கக்கூடாது ஸ்தூல சரீரம் இல்லாமல் இருக்கணும்னா சூக்ம சரீரம் இருக்கக்கூடாது சூக்ம சரீரம் இல்லாமல் இருக்கணும்னா காரண சரீரம் இருக்கக்கூடாது காரண சரீரம் அழிஞ்சாத்தான் சூக்ம சரீரம் அழியும் சூக்ம சரீரம் அழிஞ்சாத்தான் ஸ்தூல சரீரம் அழியும் ஸ்தூல சரீரம் அழிஞ்சாத்தான் உலகத்தோடு நமக்குள்ள சம்பந்தம் அழியும் உலகத்தோடு நமக்குள்ள சம்பந்தம் அழிஞ்சாத்தான் சுகதுக்கத்தை விட முடியும் சுகதுக்கத்தை விடுபட்டு மோக்ஷத்தை அடைய முடியும் சொல்லப்போனால் துக்கத்திலேருந்து விடுபட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் துக்க நிவர்த்தியை பரிபூர்ண துக்க நிவர்த்தியை பெற்று மோக்ஷத்தை அடைய முடியும் இதை வந்து சூலமாக அடையணும்னு நினைக்கிற மதம் துவைத்த மதம் காரணசரீர தழித்து ஈஸ்வரனோட கலக்கணும்னு ஆனால் அத்வைத்தமாக தான் என்ன சொல்கிறது இதெல்லாம் உண்மையே கிடையாது இந்த உலகமோ ஸ்தூல சரீரமோ சூக்மசரீரமோ காரணசரீரமோ வாஸ்தவம் கிடையாது மாயா கல்பித்தம்னு தெரிஞ்சுண்டாலே இப்போவே முக்தி மாயா கல்பித்தம்னு புரிஞ்சுண்டு அதை விவகாரத்தை அப்படியே பண்ணிட்டுருக்கணும் தான் என்னது இந்த பாதித்த வியவகார ஞானத்தினால பாதிக்கப்பட்ட விவகாரத்தை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது ஆனால் அந்த விவகாரம் உண்மையல்லங்கிற இந்த அத்தியாசங்களையெல்லாம் நீக்கி எந்த அத்தியாசம் இந்த பிரபஞ்சகா சத்தியா ஸ்தூல சரீரம் சத்தியம் நான் பார்த்துன்ருக்கிற இந்த பிரபஞ்சம் பரமசத்தியம் அப்படிங்கிற எண்ணத்தை நீக்கி இந்த பார்த்துட்டுருக்கேங்கிறதும் உண்மை இல்லைங்கிற எண்ணத்தை நீக்கி உண்மைங்கிற எண்ணத்தையும் நீக்கி பார்த்துட்டுருக்கேங்கிறதும் உண்மைங்கிற எண்ணத்தையும் நீக்கி சிந்திக்கிறேங்கிற எண்ணத்தையும் நீக்கி ஆக நான் சுத்த சர்வசாட்சி எனது அசங்க நெர்விகார ஆத்மா அஸ்மி எனக்கு இந்த லௌகிக சுகமோ லௌகிக துக்கமோ எனக்கு கிடையவே கிடையாது அசங்க சைத்தன்யோகம் நெர்விகார சைத்தன்யோகம் உபாதி திருத்தயாத் அந்நியம் இந்த மூன்று உபாதிகளுக்கும் வேறாக அந்நியம் அந்யமான ஆத்மாவாக தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அஜானியும் அல்ல நான் சூக்ம ஷரீரமும் அல்ல நான் ஸ்தூல ஷரீரமும் அல்ல அப்படின்னா என்ன இருக்க போகிறது பின்னால் இதை திரும்ப வரப்போறது விளக்கி சொல்ல போற ஆத்மானம் அவதாரையே சுலபமாக சொல்லிவிட்டேள் சொல்வது ரொம்ப சுலபமாக தான் இருக்குது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஆக ரொம்ப சுலபமாக பேசிட்டேள் ஆனால் இது சாத்தியமாக நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னா அதுக்கு வேலை பண்ணணும்ப்பா திரும்ப திரும்ப நிறைய இதை யோசிச்சுட்டே இருக்கணும் அதாவது எண்ணங்களோடையும் தன்னை இணைச்சிக்கப்படாது தாட்ஸோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணவே விடாது தாட்ஸோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணப்படாதுங்கிற தாட்டோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எண்ணங்களோட தன்னை இணைச்சிக்க கூடாதுங்கிற எண்ணத்தோட தன்னை இணைச்சிக்கணும் இணைச்சிக்கணும்னா என்ன அதுவும் வியாபாரிக்கமாக தான் நீங்கள் நினைச்சுட்டாலும் நினைக்காட்டாலும் இணைச்சுண்டாலும் இணைக்காட்டாலும் இணைச்சிக்கிறதுங்கிறதே ஒரு மாயை அறியாமையினால் அப்படி சொல்லிக்கிறோம் எண்ணங்களோடு இணைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு நான் சொன்னா கூட ஏன் எண்ணங்களோடு இணைத்து கொள்ள வேண்டாம் என்கிறீர்கள் நான் எண்ணங்கள் உண்மையல்ல உண்மையல்லாததோடு உங்களை ஏன் இணைத்து கொள்ளுகிறீர்கள் ஆக எண்ணங்களுக்கு வேறாக உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் எண்ணங்களுக்கு வேறாக உணர்ந்து கொள்றதும் ஒரு எண்ணம் தானேன்னா அந்த எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் தராதீர்கள் அப்ப என்ன பண்றதுன்னா வாயை மூடுங்கள் நினைப்பே உண்மை இல்லைன்னா நீங்க என்ன பாவம் பாவம் என்ன மகா புண்ணிய எண்ணங்களே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா எந்த எண்ணம் எவ்வளோ உயர்ந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அகம்பிரம்மாஸ்மி எண்ணமும் உண்மை இல்லைங்கிறோம் பிரம்மந்தான் உண்மை அகம்பிரம்மாஸ்மிங்கிற எண்ணம் கூட உண்மை கிடையாது அகம் பிரம்மாஸ்மி தாட்டு கூட சத்தியம் கிடையாது ஆனால் அந்த தாட்டுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கோ அது மாத்திரம்தான் உண்மை அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரலா பயிற்சின்னா சொல்லித்தரேங்கிறார் அவர் ஸ்லோகத்தில் ஏன்னா இன்னும் அறுபத்தெட்டு ஸ்லோகம் இருக்குது இப்போதான் பதினாலு ஸ்லோகம் முடிச்சிருக்கோம் அப்போ இன்னும் பாடம் நடக்கணுமே படிப்போம் பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மயிவஸ்திதா சுத்தாத்மா நீல வஸ்திராதீ यथा, पंचकोषादि योगेन, शुद्धात्मा नीलवस्त्रादी, பஞ்சோஷா यथा,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 நினச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை ஏதோ பேசுற பொம்மை இந்த பொம்மை வந்து ஆத்மபோதம் கிளாஸ் எடுக்கிற பொம்மை இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற பொம்மை எல்லாம் ஆத்மபோதம் கிளாஸை கேட்குற பொம்மை என்னுடைய ஸ்தூல சூக்ம காரண சரீரத்துக்கு வேறாக என்னை அறிகின்ற அதே நேரத்தில் நான் பார்க்குற எல்லாரையுமே ஸ்தூல சூக்ம காரண சரீரத்துக்கு வேறாகத்தான் நான் புரிஞ்சுப்பேன் இப்போ நீங்கள் வந்து உங்களை ஆத்மானு சச்சிதானந்த ஸ்வரூபம்னு நீங்கள் உங்களை உணரலைன்னாலும் நான் உங்களை சச்சிதானந்த ஸ்வரூபம்னு உணர்றதை நீங்கள் தடுக்க முடியுமோ நான் உங்களை பார்க்குற போது சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் பார்க்குறதும் பார்க்கப்படுறதும் எல்லாமே சச்சிதானந்தம் தான் பார்க்கப்படும் பொருள் பார்ப்பதற்குரிய கருவி பார்த்தல் அனைத்துமே மெய்ப்பொருளுக்கு வேறாக இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படி அத்வைத்தே தரிசனம் பண்றேன் அது சொல்லியாச்சு இப்ப வேற சொல்றார் பஞ்ச கோஷ வதிரிகா ஆத்மா இப்ப இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அந்த மூணு ஸ்லோகத்தின் மூலம் கடைசியில் முடித்தார் பதினாலாம் ஸ்லோகத்தில் கடைசி வரியில் சொன்னார் ஆத்மா ஸ்தூல சூக்ம காரண சரீராத் வதிரிகா நான் ஸ்தூல சரீரம் இல்லை நான் சூக்ம சரீரம் இல்லை நான் காரண சரீரம் இல்லை அப்படின்னு உன்னை நீ புரிஞ்சுக்கோ நீ உன்னை வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலாக மைக்ரோ காசமாகெல்லாம் நினைக்காதே ரொம்ப பக்தி பணியோட நான் அப்படின்னு சும்மா குணிஞ்சு குணிஞ்சு உள்ளேயே போயிடாது நீ உள்ளே போகிறதுக்கும் இல்லை வெளியில் வர்றத்துக்கும் இல்லை அப்படிலாம் பாவனையெல்லாம் பண்ணிக்காது ஆக உன்னை குறுக்கிக்காதே உன்னை பெருக்கிக்காதே குறுக்கிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை பெருக்கிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை இல்லை ரெண்டும் கட்டானா இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது அப்படியும் கிடையாது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை மத்தியமும் இல்லை ஆதி மத்திய விவர்ஜிதா ஆதி மத்தியாந்த வர்ஜிதா சரி ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ சொல்லிட்டார் அதை தான் இங்க சொல்றார் பஞ்ச கோஷாதி யோகேன பஞ்ச கோஷாதி யோகேன பஞ்ச கோஷாதி யோகம்னா என்னது புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் நமக்கு புதுசு நீங்கள் தான் இந்த பாடத்துக்கு ஆத்மபோதத்தில் முத முதல்ல நம்ம பார்க்குற ஒரு சப்தம் என்னது பஞ்ச கோஷாதி யோகேன்னு ஆதினா முதலானன்னு அர்த்தம் பஞ்ச கோஷம் முதலானவைகளோடு சம்பந்தம் வச்சிருக்கிறதுனால ஸ்லோகார்த்தத்தை சொல்கிறேன் அப்புறம் ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணுறேன் பஞ்ச கோஷங்கள் முதலானவைகளோடு நாம் தொடர்பு வைத்திருப்பதால் சம்பந்தம் வைத்திருப்பதால் தத்தன் மய இவஸ்திதா அதோட மயமா நாம இருக்கோம் ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது இது எதோடையும் சேராது சுத்தாத்மா சுத்தாத்மா தத்தன் மய இவஸ்திதஹா அந்த திருஷ்டாந்தத்தை அப்புறம் பார்ப்போம் சுத்த ஆத்மா தத்தன்மய பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மய இந்த சுத்தமான ஆத்மா அசுத்தமான பஞ்சகோஷங்கள் முதலானதோடு சேர்ந்து தன்னை அசுத்த மாதிரி நினச்சின்னு இருக்கு இப்போ தான் படித்தோம் நமக்கு என்னதான் உபதேசம் எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினோம் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் அகந்தை தான் எள்ளடமும் மாற இலை யாதினும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது அப்படி பாடியிருக்கார் தாய் மாணவர் அது மாதிரி நம்ம திரும்ப திரும்ப பாடி ஆமாம் நான் அதே நிலையை தான் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் நான் ரொம்ப பணிவானவன் மற்றவங்களுக்கு காமிச்சிக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கே ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை ரொம்ப பணிவானவனாக காமிச்சுக்கிறதுல ஒரு ஆனந்தம் நீ பணிவானவனும் இல்லை அதுக்கு மேலே பெரியவனும் இல்லை நீ சிறியவனும் இல்லைங்கிறது அணோரணியான் மகத்தோ மகியான் ஆத்மா குகாயாம் நிகிதோஸ் ஜந்தோ அந்த பஞ்சகோஷம்னா என்ன பஞ்சகோஷம் ஆதி வேற போட்டுடுத்து முதலானன்னு போட்டுடுத்தோம் பஞ்சகோஷம்னா சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த நம்ம படித்தோமே மூணு சரீரம்னு பிரித்தோம் இந்த மூணு சரீரத்தை அஞ்சாக பிரிக்க ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் இந்த சரீரத்தை நாம் இப்போ அஞ்சா பிரிச்சுக்கிறோம் எப்படின்னு கேட்டால் இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே இந்த சதை பிண்டம் இதை வந்து அன்னமய கோஷம்ங்கிறோம் இந்த கோஷம்னு சொன்னால் மறைப்புன்னு அர்த்தம் கோஷம் என்ற சொல்லுக்கு மறைத்தல் மறைப்பு என்று பெயர் பஞ்சன்னா அஞ்சு அஞ்சு மறைப்புகள் கோ ஒரு திற போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க கோயிலில் அஞ்சு திற வடலூரில் போட்டிருக்கலாம் ஏழு திரைங்கிறாங்க அது மாதிரி இந்த அஞ்சு திரை நீங்கள் மனசில் ஒரு ஒரு ஒரு தரையாக எடுக்க எடுக்க எடுக்க உள்ளுக்குள்ளே பார்த்தா சுவாமிக்கு தீபாராதனை பண்ணுறாங்க தீப ஜோதி நமோ நமோன்னு தரிசனம் பண்ணிக்கிறாங்க அஞ்சு திற மாதிரி இது ஆதிவேரை போட்டிருக்காரு அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன் பஞ்ச அஞ்சு கோஷங்கள்னு பேர் கோஷவத் கோஷஹாங்கிற சங்கராச்சாரியர் இதை பத்தி விரிவா தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்த வல்லியில விஸ்தாரமா பேசிடு இந்த பஞ்ச கோஷம்னு சொன்னா அன்னமய கோஷஹா இது ஒரு பேரு ஸ்தூல சரீரத்துக்கு தான் அன்னமய கோஷஹான்னு பேர் இந்த சூட்ச சரீரத்தை மூணா பிரிக்கிறோம் பிராணமய கோஷஹா மனோமய கோஷஹா விஜானமய கோஷஹான்னு மூணா பிரிக்கிறோம் அப்புறம் காரண சரீரத்தை ஒரு கோஷமா சொல்றோம் ஆனந்தமய கோஷஹா இதெல்லாம் ஆத்மாவை மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு விசாரம் பண்ணாத வரைக்கும் மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கு இப்படி உட்கார்ந்து மெனக்கெட்டு நாம ஆத்மபோதம் படிக்கிற போது அந்த மறைப்பு எல்லாம் உண்மை அல்லனு தெரியல இதுக்கப்புறம் எக்ஸட்ரான்னு போட்டிருக்கார் அவர் எக்ஸட்ரான்னா என்ன அர்த்தம் பதவி பதவின்னு ஒரு மறைப்பு நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஒரு பதவியில் இருந்தோமானா அந்த பதவி நம்மளை மறைக்கிறது பணக்காரன் அது மறைக்கிறது ஏழை அப்படின்னு ஒரு தன்மை மறைக்கிறது அப்புறம் அப்பா அண்ணா தம்பி என்னெல்லாமோ உறவுகள் நம்ம மேலே இருக்குது அப்புறம் வந்து இத்தனை உறவுகளும் மறைக்கிறது இதுக்கெல்லாம் நான் உடைமையாளன் அதாவது இதெல்லாம் நான் வந்து உடையவனாக இருக்கிறேன் இந்த ஆசிரமத்தை நான் உடையவனாக இருக்கிறேன் எல்லாம் பொசஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் என்னை மறைக்கிறது ஏகப்பட்ட மறைப்போடு நான் இது வந்துருக்கேன் நான் இதெல்லாம் உக்காந்து பொறுமையாக ஒரு இடத்துல நான் யாருன்னு விசாரமே பண்ணுறதே இல்லை நான் யாருன்னு விசாரம் பண்ணி நான் அத்தனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் நம்ம வந்து வாஸ்தவமாக இது எல்லாம் என்னெல்லாமோ துக்கம் இருக்கிறதா நினச்சுன்ட்ருக்கோம் ஒன்று ஒன்றுனாலையும் பிரச்சனை பதவி என்னை பதவி எனக்கு சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் குழந்தைகள் உறவுகள்னா இருக்குது உறவுகள் எனக்கு சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும்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 உடைமைகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றன அப்புறம் உடலை பற்றிய சிந்தனைகள் எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து நான் பணக்காரனா இருக்கேன் நான் ஏழையாயிருக்கேன் ஆத்மா பணக்காரனும் இல்லை ஏழையும் கிடையாது அப்புறம் நான் வந்து எனது அப்பாவா இருக்கேன் மகனா இருக்கேன் அண்ணனா இருக்கேன் கணவனா இருக்கேன்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 இந்த அகங்கிறத வந்து நசுக்கோ நசுக்குன்னு நசுக்கி வச்சிருக்கோம் ஆக இந்த ஸ்தூல சரீர அபிமானம் இருந்தால் அதுக்கு பேர் என்னென்ன அன்னமய கோஷம் நான் கருப்பாக இருக்கேன் கருப்பாக இருக்கேங்கிறத எதை குறிக்கிறது உடம்ப குறிக்கிறது கருப்பாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் செகப்பாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் இது வந்து ஸ்தூல சரீர அபிமானம் அப்புறம் இந்த ஸ்தூல சரீரத்தில் நோய் வேற இருக்கு ஐ ஆம் டயாபட்டிக் என்ன அப்புறம் வந்து எனக்கு இந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்தூல சரீர அபிமானம் ஆக இதோட சேர்ந்துட்டோம் தத்தன் மய அது மயமாவே ஆயிட்டோம் பதவி மயமாவே ஆயிடுறான் உறவு மயமாவே ஆயிடுறான் பணம் மயமாவே ஆயிடுறான் அதான் தத்தன்மய இவஸ்திதா அதுதான் எனது ப்ரீடாமினா இருக்கு என்னதான் ஆத்மபோதம் படித்தாலும் பஞ்சதிசி படித்தாலும் அது ப்ரீடாமினா இல்லை அது முக்கியமா இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு பலமா இருக்கு ஆக தன்னை வந்து சரீரம் வேற அதில் போராடத்துக்கு இது வேற அப்புறம் அது ஜாதி வேற தமிழன்கிறது பரு உடலை குறிக்கிறதா நுண்ணுடலை குறிக்கிறதா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 இங்கிலீஷ் தமிழன் தமிழ் இங்கிலீஷ் தங்லீஷா அப்படின்னு நான் ஒருத்தன் அப்படிலாம் சேர்த்துக்கணும் நீ எதுக்கு சொல்றேன் இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லிருக்கு தத்தன்மய இவஸ்திதா அதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பார்க்கணும் தத்தன்மய இவஸ்திதா அதது மயமா ஆயிடுறானோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை மயமாவே ஆயிடுறான் பாருங்க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 பணம் என்ன சார்ந்திருக்கு பதவி என்ன சார்ந்திருக்கு நான் அதை சார்ந்து இருக்கிறது தான் சம்சாரம் அது என்ன சார்ந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டா முக்தி அது என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு நான் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை அது வரும் போகும் உறவுகள் வரும் போகும் பணம் வரும் போகும் பதவி வரும் போகும் உடம்பு வரும் போகும் உடம்பு இல்லை உடம்பு என்ன சார்ந்துருக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த கேமரா மைக்குக்கு உதவி செய்கிறது அது என்ன ஆகிடுறது மைக்கோடு சேர்றபோது ஆம்பிளிஃபையர் மைக்கோடு சேர்றபோது அது ஒலிய வாங்குகிற மயமாக ஆகிடுறது அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படி காட்சி அளிக்கிறது ஆனால் உண்மையிலேயே எலக்ட்ரிசிட்டி வேற ஒலி வாங்கிறது வேற வெளிச்சம் மயமாக ஆயிடுறது ஃபேன் மயமாக ஆயிடுறது ஆனால் எலக்ட்ரிசிட்டி தனி தான் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இன்றைக்கி ஆஃப் பண்ணிட்டாலும் எலக்ட்ரிசிட்டி இருந்துருக்கும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்புறம் அடுத்தது பிராணன்னு சொன்னேன் அப்புறம் மனசு எல்லா உணர்ச்சிகள்னால் ஏகப்பட்ட உணர்ச்சிகள் நல்ல உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் ரெண்டும் கெட்டான் உணர்ச்சிகள் உள்ளத்தில் ஏகப்பட்ட உணர்ச்சிகள் இமோஷன்ஸ் இருக்குது என்ன சொல்கிறோம் நான் இப்போ மூடு அவுட்டுங்கிறோம் நான் இப்போ மூடு நன்னா இருக்கேன் எனக்கு மூடு இப்போ ரொம்ப நன்னா இருக்குங்கிறோம் எனக்கு மூடு நன்னா இருக்குதுன்னு சொல்கிறது வேறு நான் நன்னா இருக்கேன்னு சொல்கிறது வேறு நான் நன்னா இல்லைன்னு சொல்கிறது வேறு யா நான் என்ன இல்லைன்னா என்ன அர்த்தம் நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல அர்த்தம் வேற நான் சரியா என் மனசு சரியா இல்லைன்னு சொல்றது மனசோட மயமா நம்ம ஆயிடுறோம் அப்படியே மூஞ்சியெல்லாம் அதை காட்டுறது மனசு மயமா ஆயிடுறோம் தத்தன்மயா அகம் சுக்கி அஸ்மி அகம் துக்கி அஸ்மி நான் சுகமாக இருக்கேன் நான் துக்கியாக இருக்கேன் மனசு மயமாக நம்மளை சேர்த்து நிலோம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா படிப்போட சேர்த்துக்கிறோம் அறிவோட சேர்த்துக்கிறோம் அறிவோடு என்னென்ன நான் படித்தவன் நான் பிரஸ்தானத்திலே பாஷ்யம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க நீங்கள் என்ன சொல் நான் எக்கானமி படிச்சுருக்கேன் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் நான் கெமிஸ்ட்ரி படிச்சுருக்கேன் நான் ஐடி எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் எதோடனா அறிவோடு நம்மளை இணைச்சுன் இருக்கும் ஆனால் என்ன அது அறிவு மயமாக நம்மளை ஆக்கின்னு இருக்கும் எவ்வளோ தூரம் போகிறது பாருங்க அப்புறம் தூக்கத்தில் இருக்கிறபோது என்ன சொல்கிறேன்னா ஆனந்தமாக நான் இருந்தேன் தூக்கத்தில் அதோடு சேர்த்துக்கிறோம் ஆக ஆனந்த மயத்தோட அபிமானம் வச்சுட்டா காரணசரீர அபிமானம்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 ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட அதோட சேர்த்துக்க கூடாதுன்னு பகவத்கீதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் இருபத்ரெண்டாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார் பிரகாஷஞ்சப் பிரவிறிஞ்ச பதினாலாவது அத்தியாயம் இருபத்ரெண்டாவது ஸ்லோகம் பிரகாஷஞ்சப் பிரவிறத்திச் சோகமேவ சாண்டவ ந்வேஷ்டி சம்பிரவத்தானி ந நிவத்தானி ரொம்ப அழகான ஸ்லோகம் அதாவது மனசில் ஏற்படுற எந்த உணர்ச்சிகளோடையும் தன்னை இணைச்சிக்காதவன் குணா தீத்தன்கிறார் இருக்கிறவனுக்கு கூட தெரியாது வெளியில் பார்க்குறவனுக்கு வந்து எல்லா விதமான அந்த இமோஷன்ஸோடைய ரியாக்சன்லாம் தெரியத்தான் செய்யும் ஆனால் அவனுக்கு உள்ளே தெரியும் அவனுக்கு தான் தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க எவ்வளோ தூரம் நான் வந்து அடிக்ட் ஆறேன் ஆகலேங்கிறது தெரியும்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 தர்மத்தை ஒரு நாளும் விடமாட்டார்கள் தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடித்துட்டு கொண்டிருப்பார் கொஞ்ச நேரம் இமோஷனல் ஆகிற மாதிரி தோன்றலாம் ஆனால் அது பர்மனெண்ட்டு கிடையாது ஏன்னா உள்ளுக்குள்ள ஜானம் வேலை செஞ்சுட்டே இருக்குது அதனுடைய அளவு கூடலாம் குறையலாம் சில சமயம் நாளாக நாளாக என்ன ஆகுன்னா எதுவுமே ஒன்றும் பாதிக்காத மாதிரி மரமன்ட்டேங்கிறான் பாருங்க உணர்ச்சியே கிடையாதப்பா எது சொன்னாலும் ஒரு உரைக்கிறதுதானே சந்தேகம்னா அந்த அளவுக்கு ஞானம் பலமாயிடும் அக்தாத்மா பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மய் இந்த ஈவாங்கிறது ரொம்ப முக்கியம் ஈவ போலங்கிறார் அதது கூட இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் விசாரம் பண்ணினா அதது கூட அது இருக்காது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 இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இது பண்ண ஆனால் ஸ்படிக்கம் வந்து என்ன இருந்தாலும் அது ஸ்படிகமாகவே இருக்குது நம்ம சுவாவம் என்னென்னா ஏதாவது பிரச்சனை கிடைக்குமான்னு பார்த்து ஒரு ஒரு பிரச்சனையோடு சேர்ந்துக்கிறோம் பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே இன்னமும் மறு இருக்கு அப்படின்னா அதனால தான் சரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கா ஏதோ ஒரு பிரச்சனையை பிடிச்சி எடுத்துப்போம் போட்டுப்போம் இன்னும் போர் அடிக்கிறது பிரச்சனையும் இல்லைன்னு சில பேருக்கு பிரச்சனையே பிடிக்கும் ஆனால் பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது சனீஸ்வரன் கோயிலுக்கு எப்படி போகிறது பிரச்சனை இருந்தால் தானே போக முடியும் பிரச்சனையே இல்லைன்னா என்ன பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனை வேணும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னாலும் பிரச்சனை ஒன்றுமே இல்லை வந்துடுமோ அப்படின்னு நினைக்கணும் அப்புறம் இது சரியாயிடும் போல இருக்கேன் அப்படின்னு ஆகட்டும் அப்புறம் என்ன பண்ணுறது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 தங்களுடைய ஆயுளும் நீடித்து தங்களுடைய நோயும் நீடித்து என்னுடைய உத்தியோகமும் நீடிக்க வேண்டும் என்று எல்லாமெல்லாம் யமதர்மராஜனை நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் புரியுறதோ உங்கள் ஆயுசும் இருக்கணும் உங்கள் வியாதியும் இருக்கணும் எங்கள் உத்தியோகமும் இருக்கணும் அப்படிங்குறதான் நான் யமதர்மராஜாகிட்ட பின் பிரார்த்தனை அது மாதிரி சில பேருக்கு வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையும் இருக்கணும் அதுக்கு சொல்யூஷனை தேடுற மாதிரியும் இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே இருந்தால் தான் ஆனந்தம் எல்லாம் சால்வ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்த போதம் படித்தா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் போல் இருக்கே அப்படின்னா போய்ட்டுமே அதுக்கு தானே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எதோ ஒன்று ரெண்டாக இருக்கணும் இல்லாட்டி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கணும் போதுக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்கணும்பா அப்போ என்ன சொல்கிறதுன்னு நான் இல்லை உங்கள் உடனே வேதாந்தம் படிக்கிறவனுக்கு எப்போவுமே என்ன அகமன்னம் அகமன்னம் அஹமன்னம் அஹமன்னாதோ ஹமநாதோ ஹமநாத ஹ அஹக் கு ஸ்லோ கிருத் அஹ் கு ஸ்லோ கிருத் அஹக் கு ஸ்லோகிருது அதுதான் இருக்கணும் எவ்வளோ விவகாரம் வந்தாலும் உச்சி மீது வானிடிந்து போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை எப்பவும் தான் இருக்குது अह नीलवस्दे यहाँकोदेन शुद्धात्न्म स्थित इन पढ़ी मुड़कण बार यथा नीलवस्त्र स्फटिक शुद्धात् पंचकोषादेन तन्मय அப்படின்னு அண்மையம் பண்ணி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிவிடணும் இப்போ நமக்கு என்ன நிம்மதி ஒரு வழியாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி முடித்தேன் பாங்களுக்கு என்ன ஒரு வழியாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து முடித்தோம் இந்த பிரச்சனை தீர்ந்துது இப்போ இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு போனேன் வபுஸ்துஷாதி கோஷி था था। शुद्धं, शुद्धं यथा ஆனம்தரம் விவிச்சுலம் வபுஸ்ஷாதிவாத்த மந்தரம்யண்டு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார் எப்படி நெல்லில் இருக்கிற உமியை வந்து நாம் இடிச்சு இடிச்சு நாம் எப்படி அந்த உமியை நீக்கி அரிசியை எடுத்து சமைச்சு பொங்கல் வச்சு நல்லா சாப்பிட்றோமோ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 அரிசியோட ஒட்டின் இருக்குது இந்த உமியெல்லாம் ஒட்டின் இருக்குது அதை நாம் என்ன பண்ணுறோம் குத்தி குத்தி குத்தி நாம் நீக்கிற மாதிரி இதெல்லாத்தையும் நாம் நீக்கணும் இதெல்லாம் சாஸ்திரங்களில் அந்யோந்தர ஆத்மா பிராணமய அந்யோந்தர ஆத்மா மனோமய அந்யோந்தர ஆத்மா ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்ட ச ஏகா சயே வீத் அஸ்மா ஏதமயமாத்மானி நான் மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்லுவேன் அதுக்காக மந்திரம் ஆடுற தெரியாமல் சுவாமிஜி சொல்கிறேன் நினைக்கக்கூடாது எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மாத்திரம் எடுப்போம்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 அந்த ஆனந்த ஆத்மாதான் பிரம்மா பிரம்மன் அது ஒன்று தான் இருக்கு ச ஏகா சய ஏவம் அதை ஏவன் ஒருவன் நன்னாக புரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ணுறான் அபிமானத்தை விடுறான் ஏதாவன் அன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி அன்னமய ஆத்மாவை விட்டுடுறான் பிராணமயமாத்மானம் உபசங்கிராமதி பிராணமய ஆத்மாவை விட்டு விலகிக்கிறான் மனோமயமாத்மானம் உபசங்கிராமதி ஆத்மானம் உபசங்கிராமதி ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிராமதி அப்புறம் எப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கானா உபசங்கிரம்யான்னு வேறொரு திருப்பாளம் இமான் லோகான் காமா நீ காமரூப் சஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே இமான் லோகான் இந்த லோகத்தில் என்ன பண்றான்னா அவனுக்கு ஒன்று இன்னொரும் ஃபார்மெல்லாம் கிடையாதான் எப்படி வேணாலும் இருப்பானான் காமானி காமரூபி அனுசஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே ரொம்ப ஆனந்தமாக எல்லாம் நானே இன்னும் போயின்ட்டு இருக்கானோ அப்படியே தெரியலாம் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஞானியாகவே தெரியணுன்னாலும் தெரியலாம் சௌரியமாகவும் எப்படியே போயின்ட்டே இருக்கலாம் சா நினச்சபோது சாப்பிடலாம் நினச்சபோது தூங்கலாம் எப்படியே சேஷ்டாச்சாரி மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு அதர்மம் பண்ண மாட்டான் தர்மம் பண்ணாட்டால அவன் அதர்மம் ஒரு நாள பண்ணமாட்டான் தர்மத்தை அனுஷிச்சால அதர்மத்தை ஒரு நாளும் பண்ணவே மாட்ட இங்க என்ன சொல்லிருக்கு வப்புஹு துஷாதிபிஹி கோஷை உக்தம் துஷாதிபி வப்புஹுன்னா சரீரம் அர்த்தம்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 அன்னமயம் முதலான உமி துஷாதிபிஹின்னா ஹஸ்குங்கிற அதுதான் துஷா துஷாதிபிஹி கோஷை யுக்தம் யுக்தம்னா சேர்ந்திருக்கிறது அதாவது ஆத்மானம் அந்தரம் சுத்தம் சில புஸ்து ஆத்மானம் ஆந்தரம் சுத்தம்னு இருக்கும் ஆத்மானம் அந்தரம் சுத்தம் போடலாம் ஆத்மானம் ஆந்தரம் சுத்தம்னு போடலாம்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 याह अथो अथै भूतानां भूतानि ஜீவன அப்பூத்தனூத்தியே நேத்தேத்திச்சூத்த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 அப்புறம் இது கொஞ்ச நாள் கழித்து என்ன விட்டு போக போகிறது இந்த அன்னமயம் இந்த அன்னமயத்தோடு எனக்கு என்னதுக்கு இத்தனை அபிமானம் தாற்காலிகமான இந்த சரீரத்தில் எனக்கு இவ்வளோ இதுக்கு இது அபிமானம் அது மாத்தமில்ல இது வந்து குழந்தையாக இருந்தது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷீயத்தை வினசதி அப்பா கிட்ட கொஞ்சம் ரெண்டு மாதம் இருந்தேன் அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது அப்பா கிட்ட ரெண்டு மாதம் இருந்தேன் அப்புறம் அம்மா வயதுக்குள்ளே பத்து மாதம் இருந்தேன் எது இருந்தேன்னா நான் இல்லை இந்த உடம்பு இருந்தது அப்படி சொல்லணும் நான் இருந்தேன்னு சொல்லப்படாது இந்த உடம்பு அப்பா வயத்தில் வந்து ரெண்டு மாதம் இருந்துதான் அம்மாவயத்தில் பத்து மாதம் இருந்துதான் அப்புறம் வந்து அப்புறம் உலகத்துக்குள்ளே வந்தது இந்த உடம்பு அப்புறம் வளர்ந்து வளர்ந்து இப்படி உள்ள இந்த கதியில் நிற்கிறது இப்போது அப்புறம் என்னாகும் இதுக்கு வயசாகும் இது செத்து போகும் இந்த செத்து போற உடம்பையான் நான் சொல்லுவேன் நாத்தம் பிடிச்ச இந்த உடம்பையான் நான் சொல்லுவேன் எப்படி சொல்றது இந்த உடம்பை நான் சொல்றது அப்படி யுக்தி அவகாத்ததாங்கிற லாஜிக்கல் திங்கிங் வித் லாஜிக்கல் திங்கிங்னு இங்கிலீஷில் சொல்லுவார்கள் அதாவது தகுந்த யுக்தியின் துணை கொண்டு இவைகளை நீக்க வேண்டும்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 ஷரீர அபிமானத்தை விடணும் ஆஹ வபுஸ்துஷாதிபிக் கோசைகி ஷரீரம் முதலான உமிகளால் உமிகளாகிய மறைப்புகளால் இருக்கின்ற இந்த உள்ளே இருக்கின்ற சுத்த ஆத்மாவை யுக்தியினால் குத்தி குத்தி யுக்தினால் நான் நிறைய யோசிக்கணும் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி பார்க்கணும் இதுக்கெல்லாம் நிறைய புஸ்தகம் எல்லாம் இருக்கு தைத்திரியோ உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு விவேக சூடாமணியில் நல்லா சொல்லப்பட்டிருக்கு நான் முடிஞ்சால் அடுத்த வகுப்பில் அதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் காரண காரியத்தோட ஒரு ஒரு ரீசனை சொல்லி அபிமானத்தை நாம் நீக்கணும் சிம்பிள் ரீசன் சொல்கிறேன் சிம்பிள் எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன் சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் திருக் விவேகம்னு பேர் திருக் விவேகம் திருக்குன்னா என்ன பார்க்குறவன் அர்த்தம்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 உபயோகப்படுத்தி என்ன சொல்கிறேன் யுக்தினால் என்ன சொல்கிறேன் நான் சரீரத்தை அறிகிறேன் சரீரத்தை அறிபவன் சரீரத்திற்கு வேறானவன் அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறு என்கின்ற நியாயத்தின்படி அறியப்படுகிற உடல் நான் அல்ல அறியப்படுகிற உடல் நான் அல்ல இதே தான் பிராணனுக்கும் இதே தான் மனசுக்கும் இதே தான் அறிவுக்கும் இதேதான் தான் எல்லாத்துக்கும் இந்த நியாயத்தை அப்ளை பண்ணி என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் ஆனந்த ஆத்மா சாக்ஷி பாராதிபூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழி இந்த பாட்டை நல்லா ஞாபகம் பாராதி பூதம் நீ அல்லை பஞ்சபூதங்களான சரீரம் நீ இல்லை உன்னிப்பார் நல்லா சிந்தனம் பண்ணிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை இந்திரியங்களோ கரணங்களோ நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் நல்லா பாரு நீ உணர்வாக இருக்கிறாய் என்றான் அன்பாய் உரைத்த சொல் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் भेद ஈஸ்வரோரு மூதவினை வோமவதுவாப்யிணா நம மூல்லா வாழி எங்கள்மோனி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வமிகி